विश्वोत्पत्यादिहेतवे, तापत्रय विनाशाय, சச்சிதானோத்தியேத்தாபய வய நுமகல்போர் ஃபலம் சுக்கமுகாத்திரவம்யு பிபாக முகுரோரோக பாகவதம் ரசம் பிபத்தை இதுதான் இந்த ஸ்லோகத்தில் முதல்ல எடுத்துக்கணும் நாம் ஓ ரசிகர்களே பாவுக்கர்களே அதாவது கேட்டு ரசிக்கிறது அதை மனசில் எண்ணி அதை ஆழ்ந்து சிந்தனை பண்ணி மகிழ்ச்சி அடைகிறது வீத்தையில் भगवान சொல்கிறார் இல்லையா துஷ்யந்தீச்சை ரமன் தீச்ச மற்றவர்களோடு சேர்ந்து சந்தோஷப்படுறது இறைவனுடைய அருமை பெருமைகளையெல்லாம் நினச்சி தான் தனியாக இருக்கிற போது அதை மனசுக்குள்ளே உள்வாங்கி அது ஆனந்தப்படுறது அது மாதிரி ஹே ரசிக்காக பாவுக்காக பாகவதம் ரசம் பிபத்தை பாகவதமாகிய ரசத்தை அருந்துங்கள் அப்படிங்கிறார் இந்த பாகவதத்துக்கு மகிமையெல்லாம் சொல்கிறார் நிகம கல்பத்தரோகோ பலம் நிகம கல்பத்தரோகோ கல்பத்தருங்கிறதுடைய ஆறாம் வேற்றுமை இது நிகமன்னா வேதங்கள் வேதங்களாகிய கல்பக விர்கட்சம் அந்த கல்பக விருக்டைய பழம் இது வேதங்கிறது ஒரு மாபெரும் விரக்ஷம் போல் கற்பனை பண்ணிக்கணும் அதில் ஒரு அற்புதமான பழமாக விளங்கக்கூடியது எத்தனையோ பழங்கள் அதில் இருக்குது அந்த பழங்களெல்லாம் பாகவதம் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும் ஆக வேதமாகிய விரக்ஷம் வேதத்தில் அர்த்த காம தர்ம மோக்ஷ புருஷார்த்தங்கள் எல்லாம் உபதேசிக்கக்கூடிய அந்த வேதங்கள் வாழ்க்கையிலுடைய குறிக்கோள் என்ன அதை அடையிறதுக்கான வழிகள் என்ன புருஷார்த்த நமக்கு உபதேசம் பண்ணக்கூடிய அந்த வேதங்கள் அந்த வேதங்களுடைய பழங்கான் இந்த பாகவதம் வேதத்தோட சாரம்னு அர்த்தம் சமஸ்த வேதங்களுடைய சாரமாக விளங்குகிறது இந்த ஸ்ரீமத் பாகவதம்னு அர்த்தம் இதுலேயும் கர்மகாண்டம் ஞானகாண்டம் உபாசனா காண்டம் இது பல விஷயங்கள் பாகவதத்துலேயும் இருக்கிறதுனால நிகம கல்பத்தரோகோ பலம் பாகவதம்னு சொன்னார் இந்த பாகவதம் வந்து வேதங்களாகிய கற்பக விருக்கத்தினுடைய பழமாக விளங்குவதுன்னு சொன்னார் சுகமுகாத்து அமிர்த திரவ சம்யுத்தம் புவிகலித்தம் அப்படி படிக்கணும் சுகமுகாத்து வேதவியாசர் சுக்காச்சாரியருக்கு கொடுத்தார் நாரதமஹர்ஷி வைகுண்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து வியாசருக்கு கொடுத்தார் வியாசர் சுகாச்சாரியருக்கு கொடுத்தார் சுகர் வந்து பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணினார் அந்த சுக்காச்சாரியருடைய முகத்திலேருந்து சாதாரணமாக மரத்தில் இருக்கிற பழங்களை கிழிகொத்தினா அது ரொம்ப விசேஷம்னு சொல்கிற வழக்கம் அது நன்றாக ருச்சியாகவும் இருக்கும் அது இந்த சுக்காச்சாரியருடைய முகார விந்தத்திலேருந்து அந்த அமிர்தத்தோடு கலந்து இந்த பூமியில் அது கொடுக்கப்பட்டிருக்கு சிஷ்ய பரம்பரை விழுந்ததுன்னு சொல்லக்கூடாது சிஷியர்கள் முகமாக பரீட்சித்து முகமாக இப்படியே பரம்பரை பரம்பரையாக குரு சிஷ்ய பரம்பரை மூ இந்த பிரபஞ்சத்தில் அது நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஒருத்தர் வாயிலிருந்து நழுவி நழுவி நழுவி இப்படி வந்திருக்கு அப்படின்னா உபதேசம் பண்ணப்பட்டிருக்குன்னு அர்த்தம் பூமியில் இன்றும் அது இருக்கிறது ஆக சுக்காச்சாரியாருடைய முகாரவிந்தத்தினுடைய திரவம் அதோடு சேர்ந்தது அவருடைய உபதேசத்தோடு சேர்ந்த விஷயம் இது இதை இந்த ரசத்தை பாகவத ரசம் இந்த பழத்தை அப்படியே சாப்பிட முடியாது பழத்தில் இருக்கிற ரசத்தை அப்படியே சக் பண்ணணும் எல்லாரும் அருந்துங்கள் மரணப்பரியந்தம் ஆலயம்னு சொன்னால் இந்த உடல்லிருந்து உயிர் பிரியற வரைக்கும் இதை எல்லோரும் பருகுங்கள் கடைசி வரைக்கும் இதை படித்து இதை தியானம் பண்ணுங்கன்னு அர்த்தம் ஒரு தரம் போகாது அடிக்கடி பண்ணணும் முகு பிபத்தை அடிக்கடி எப்படி தாகம் எடுத்தால் அடிக்கடி ஜலத்தை குடிக்கிறோமோ அது மாதிரி அடிக்கடி எல்லாரும் இதை பருகணும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் இதனுடைய மகிமையே சொல்லியிருக்கு பாகவதோட மகிமையே சொல்லியிருக்கு ஆக ரசிகர்களே அந்த ரசித்த விஷயத்தை உள்வாங்கி அதை திரும்ப திரும்ப நினைத்து ஆனந்தப்படுகின்றவர்களே வேதங்களுடைய சாரமாக இந்த பாகவதம் விளங்குகிறது இதை வியாசர சுகருக்கு சொல்லிக் கொடுத்து சுகர் மூலமாக இன்று வரை பரம்பரை அமுதத் அமுதத்தன்மையோடு அழியாத தன்மையோடு விளங்கி கொண்டிருக்கிறது இந்த பூமியிலே இன்றும் விளங்கி கொண்டிருக்கிறது அந்த பாகவத ரசத்தை இந்த உடலிலே இருக்கும் வரை நாம் அதை கற்று கேட்டு அதனுடைய பொருளை உணர்ந்து இன்புறுவோமாக என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தினுடைய பொருளை நாளை படிக்கலாம் இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நிகம கல்ப தரோர் கலித்தம் சுகமுகாத எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்